நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையும் நம்ம இப்போ செய்ய போகிறது பச்சை காய்கறி மசாலா செய்ய தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் கால் கிலோ பீன்ஸ் நூறு கிராம் பசலக்கீரை அரைக்கட்டு வெங்காயம் அரை கப் தக்காளி அரை கப் கடுகு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கு எண்ணெய் நாலு ஸ்பூன் கருவே பிளேசறதளவு கொத்தமல்லி சிறுதளவு செய்முறை முதல்ல வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுப்போம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் வசலக்கீரை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருவோம் அப்புறம் அந்த வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுப்போம் தக்காளி கட் பண்ணி வச்சுருவோம் கொத்தமல்லியை பொடியா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிருவோம் செய்முறை முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அது மேலே ஒரு கடாயை வச்சுட்டு அதில் திக்கான பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரியட்டோன்னு இந்த கருவேப்பிள்ளை நாள் தூக்கிட்டு அதுவும் அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினாலும் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிட்டு இந்த தக்காளியும் கொஞ்சம் பிழிஞ்சா மாதிரி விட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி மிளகாத்தூள் உப்பு தனியாத்தூள் இதெல்லாம் கலந்தணும் கலந்துட்டு ஒரு டாஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டணும் இல்லைன்னா இந்த இது அடி பிடிச்சிருக்கும் தீஞ்சிரும் இந்த பொடியெல்லாம் அதனால உடனே தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி விட்டுட்டு வெண்டைக்காய் பீன்ஸு பசளைக்கீரை அது போட்டு நல்லா வெயில் விட்டணும் எல்லாத்தையும் நல்லா டாஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெய வைக்கணும் நல்லா வந்து வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழி தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பர் பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பச்சை காய்கறி மசாலா தயாரும் இதை வந்து சாப்பாடுக்கும் சின்ன சாப்பிடலாம் சப்பாத்தி குட தொட்டி சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சாதிப்போம்